சிலது அப்படி படிக்கும் போது புரியிட்டு வந்து இங்கதான் நிறுத்தினர் நேர்களை நாங்கள் இளையான்குடிமாரிய கொள்ளைக்கு அழைக்கிறோம் சார் ஆமா வாங்கையா போலாம் இல்ல நாங்க போம வீட்டுக்கு யார் சார் போற போனோம் இப்ப என்ன படிக்கிறார் அவர் ஒரே இருட்டு சாமி அதுப்பா சார் ஆஹ் சார் அப்படியே எடுத்தார் சிலது தண்டு அப்படியே அறிவோட வந்துட்டு அரியோடு என்ன வந்தது கீரத்தண்டு பறிச்சார் அவர் அப்படின்னார் ஆமசாமி கீரத்தண்டு தான் பறிக்கிறார் வந்தறிவருக்குனர் கொஞ்சம் நல்லா பாருங்க எல்லாம் எடுத்துக்கிட்ட தொலைச்சு கடிச்சிட்டு மீண்டும் சார் இதுதான் போட்டு வந்தது சார்ல பார்த்தான் கீரத்தண்டு தான் படிக்கிறார் கொஞ்சம் நல்லா பாருப்பா நீ ஒண்ணு அப்படின்னா ஐயோ என்ன ஒரு கண்ணா சார் இத்தனை பேரும் பாக்குற அவர் மனுஷன் படிக்கிறது தன் கீரையவா பறித்தார் இல்லை இதுவரையிலும் மனைவி மீது வைத்தப்பட்டு மக்கள் மீது வைத்தப்பட்டு உலகம் மீது வைத்தப்பட்டு செல்வத்தில் மீது வைத்தப்பட்டு இந்த பற்றாக இருக்கிற அந்த கீரை வல்லவா பறிக்கிறார் பாச பாடி முதல் பா எடுத்து வர போறார் இந்த அம்மா சமையல் பண்ணது ஆய் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட போறார் அவர் சாப்பிட வந்தவராவது அருமையா வாப்பா என்று அழைச்சிட்டு போ வந்தவர் எனவே நான் வந்து இறைவனுடைய திருவடியை அடையணும்னா எது நீங்க பாசம் எந்த ஒண்ணு நீங்கனா தான் அடைய பாசமாம் பற்றிக்கும்ற்றால வீடு பெறையணும் எனவே அவரு கீரையை பிடுங்கள பாசமாகிய உலக பாசமாகிய கீரையை வாங்கினார் இது பெரிய புராணம் இது பெரிய புராணம் கீரை பறிப்பதுல கூட பக்தி செய்யும் கீரை பறிப்பதில் எந்த நூலாவது இல்லைதான் பாருங்க அப்படி பக்தி சொன்ன இடம் எல்லா நூலும் நூலாக இருக்கும் ஆனால் பெரிய புராணம் உரையுமாகவும் இருக்கும் உரையாகவும் இருக்கும் அது எப்படிங்க உரையாகவும் இருக்கும் பாருண்டிக்கும் உலகாண்ட மூர்த்தி மூன்று பொருளால் உலகாண்ட மூர்த்தியினர் அந்த மூன்று என்ன மூன்று என்ன வடிநூல்லியும் இல்ல நம்பி ஆண்டா நம்பி சொல்லல பெரிய புராணத்தில் தான் அந்த மூன்று எவை கண்டறிக்கிறேன் தொகு கூறியவற்றை விரித்து கூறுதல் நூல்த்தை வாசியும் இருக்கிறதோ அதை வகுத்து விரித்து எங்கே விரிச்சோம் நம்பியாண்டா நம்பிகளிலும் அவ்வளவு என்னது உங்களுக்கு அரசு வந்துட்டு நீங்கதான் இந்த நாட்டுக்கு அரசு நீங்க வாங்க அமைச்சர்கள் கூப்பிடுறாங்க அரசக்காக அமைச்சு அழைத்த காலம் ஒரு காலம் வைப்போம் போட்டு பாருடா நின்பா இந்த நீயானா போட்டு பார்க்காம அரசரையின் அந்த அரசர் இல்லாத அந்த உலகு உயிர் இல்லாத உடம்பு மாதிரிப்பா அப்படின்பா அதனால பார்த்தாங்க அரசு இல்லை என்ன பண்றதுங்க ஒரு யானைக்கு சென்னை கட்டி விடுவோம் கையில ஒரு மாலையை கொடுப்போம் அது யார் போட்டு அவங்க அரசராக வச்சுக்கோம் சரி உங்களுக்கு யானை கொடுத்தாங்க இது மூர்த்தி நாயனார் ஒருவர் நல்லா நல்ல அன்பர் சந்தனக்கட்டை அடைச்சி அழைச்சு சொக்கநாத பெருமானுக்கு தொண்டு செய்தவர் அது போய் உள்ள சொக்கநாதரையும் அங்கேயே கண்ணியும் வணங்கிட்டு சொக்கநாதா அப்படின்னு வெளியில வந்தது போக்குன்னு இந்த மாலையை போட்டுது இந்த யானை அடாநடா பாத்தார் நீங்க தான் அரசர் அமைச்சர் சொன்னாங்க ஏன் பாது எனக்கு வேணாம் பாது இந்த அரசு தானா அப்படின்னா இன்னைக்கு தெய்வ திருவருள் இப்படித்தான் இருக்கு நீங்க தான் அரசு வேற வழி இல்லை அப்படின்னா அப்படின்னாப்பா திருவருள்ன்னு அதுக்கு நான் மறுச்சல ஆனா ஒரு ஒரே ஒரு மூன்று கண்டிஷன் நான் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன நான் சொல்ற மூன்றை வந்து நீங்க செய்த நான் அரசுக்கு வருவேன்னு சொன்னாரா ஒருத்தர் சித்துக்குடியான ஆளுநர் அப்படிதான் இப்ப சொல்லணும் அரசு சொன்னவங்க நான் இன்னும் வரத பாண்டி ஆறவில்லை விருப்படையே இருக்கோங்க அரசனுக்குறப்பொரு முடிசூகம் பண்ணுவீங்க நான் ஏற்கனவே அருமையா அருமையா பூசி இருக்கிறேன் எனக்கு இனி ஒரு அபிஷேகம் வேண்டாம் என்ன சுவாமி அது மாறி பழக்க முடியே தெரியாது மூன்றாவது இங்க வந்து அரசன் வந்து பட்டத்துக்கு வந்தாங்க அரசுக்கு மரியாதத்திலிருந்து ஒருமுகமுடைய உருதிராக்கம் ஒரு ஆறு இதுக்கு சிவப்பு கைத்துல கட்டி வைக்கிறோம் இதுதான் அணி விருப்பமா பரவாயில்ல அரசா வந்தா போதும் உலக நான் இந்த உலகத்தை அறுதி செய்வேனானால் திருநீரே எனக்கு அபிஷேகம் பாண்டி நாட்டை காக்க வேண்டும் என்று சொன்னால் முடி எனக்கு தடையே முடியாக இருக்கட்டும் நான் இந்த பாண்டி நாட்டை அரசனாக இருக்க வேண்டுமானால் அணிகளும் நான் போட்டிருக்கிற உருதிராக்களே போதும் வேறு வேண்டாம் இந்த மூன்று கிணங்கினால் பட்டம் ஏன வேணாம் வாங்க அழைச்சிட்டு போனாங்க இந்த மும்பைக்கு உரை சொன்னது எது பெரிய அருமையாக அந்த பொழுது மணிமன்டைய இந்த பனிரண்டு பாடலுக்கு இருபத்தி ஏழு பாடல்கள் பாடல்களுக்கும் இருபத்தி ஏழு பாடல்கள் விரிவுரை வாழ்க அந்த நூலாக இருக்கு அல்லது உரையா இருக்கும் நூலுக்கு நூலாய் உரைக்கு உரையாய் நூலுக்கு நூலாய் உரைக்கு உரையாய் ஒரே நூல்தான் இப்படி ஏன் ரொம்ப நேரம் ஆகும்லவா அல்ல ஒரு முடிவுக்கு நடத்தும் பொழுது எல்லாம் ரொம்ப அன்பர்கள் அப்படி சொல்ல சொல்ல அந்த அந்த பிராணத்திலையும் சொட்ட சொட்ட கேட்கலாம் ஒரே ஒரட்சி என்ன புரட்சி எல்லாரும் நாட்டு வளம் பாடினார்கள் நகரவளம் ஜெய்கிறாரும் நகரவளம் பாடினார் நகரவளம் பாடினார் நகர்வலம் பாடும் போது எல்லாரும் கேட்டா ஆஹா இந்த மதில் ஓடிட்டு ஓடிட்டு ஓடிட்டு கதிரவனுடைய தலையில் ஓடிட்டு இந்த அகதி இறங்கிட்டு இறங்கிட்டு இறங்கிட்டு ஆதிசேரன் தலையில் வரை அரசர் தெரு வணிகர் தெரு வேளாண் தெரு மாற மாளிகை கூடகோபுரம் அவற்றில் இருந்த இந்தியாதிகள் இதான் சொன்னாங்க ஒருவர் தான் நகர சிறப்பு என்று வைத்துக் கொண்டு மதில் வளம் தேசவில்லை அகழி வளம் தேசவில்லை பத்து குரல் ஒவ்வரது யாரும் பத்து குரல் தான் விளையுளும் தக்காரும் தாயிரா செல்வரும் சேர்வது நாடு நல்ல வளர்ச்சர் வேணும்பா நல்ல பண்புடைய மக்கள் வேணும்பாங்கள தல்லா விளைவுலும் தக்காரும் தாழ்வு இலா செல்வ செல்வர் செல்வராகவே இருக்கணும் நொடிக்க போடக்கூடாது மாறி வழங்க முடியும் நொடித்தல் இல்லாத செல்வல்ல இருக்கணும் பெரும்பொருளால் அருங்கேட்டால் ஆத்த விளைவது என்ன என்னென்ன பெரும்பொருள் வேணும் அந்த நாட்டுல இருக்கணும் ஆனால் ஊரெல்லாம் பூச்சி விழுந்து சார் அந்த பூச்சி விழுந்து அந்த நெல்லே வந்தீங்க தண்ணி வராமனாலும்ளை மாத விளையாலும் அதை எல்லாம் தாங்கி கொண்டு அருமையை வளைச்சல் அது நாடு திணியின்மை செல்வம் விளைவு இன்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து நோய் இருக்கப்படாத நாடுங்கிறானே அதுதான் இங்க திருவிழவர் சொன்னது நாடா வளர்த்தன ஒரு நாடுன்னு ஏதாவது பெற்றோலா அப்படின்னு வச்சு ஒரு லிட்டர் அஞ்சானா வறுமக்குறகுமே <laughs> <laughs> எாலும் அது நாடு அல்ல நாட வளர்ந்தரும் நாடல்லூர்ல இமா பொ பொ பொ ஒன்பது குரல் முடிஞ்சிருக்குது பத்தாவது குரல் பாக்கி இருக்கு அது என்ன சொல்ல போறீங்க இப்ப சொல்றதான் ரொம்ப கவனமா கேட்கணும் என்ன நான் சொல்ற இலக்கணங்கள் ஒன்பது குரல்ல சொன்ன இலக்கணங்கள் அவ்வளவு இலக்கணமும் ஒரு நாட்டுக்கு அது இல்லையானா நாடல்ல ஓ அப்படியானா ரொம்ப கவனமாக சேர்த்துன்னு மாட்டேங்க ஆமாங்க ரொம்ப கவனமா என்னன்னா நான் சொன்ன இந்த ஒன்பது குரல்ல சொல்லுங்க இலக்கணங்கள் அத்துணையும் ஒரு நாடு பெற்றிருந்தாலும் நல்ல அரசியல் இல்லையானால் அத்தனையும் கெடும் நல்ல அரசியல் இல்லையானால் குரலா பாடுங்க ஆங்கு அமைவு எழுதிய கண்ணும் பயனின்றி நான் சொன்ன அந்த ஒன்பது குரல் சொல்லப்பட்ட இலக்கணங்கள் எல்லாம் இருக்கிறது இருந்தாலும் பயனில்லை எது இல்லையானா வேந்து அமைவு இல்லாத நாடு நல்ல அரசாட்சி இல்லைனா அத்தையும் போட்டு திருவள்ளுவருடைய ஞானத்தை இந்த ஓரிடமே தூய் கறியுங்க அப்படிப்பட்ட ஞானி எல்லவா திருவிழா பத்தாவது குரல் அப்படிங்களா முட்டா பாடி இருக்காரு ஆங்குமக்கண்ணும் பயனின்பே வேந்த மிதாத நாடுனர் இங்கதான் ஜெய்கிறாருடைய அறிவு மதிநுட்பம் வேலை செய் அப்ப ஒரு நாட்டிற்கு அகடியோ அல்லது மற்ற மதிலோ அல்லது தெருவோ மாடமோ கூட கோபுரமோ இருந்து பயன் இல்லை எது இருக்கணும் நல்ல அரசாட்சி இருந்தால்தான் இருக்கணும் அதனாலதான் நகர சிறப்புல அணபாயன் சிறப்பு வச்சுப்பாங்க நாடு சிறப்பு தான் பார்த்துப்பாங்க இங்கதான் ஒரு மைந்தன் தன் கூலத்துக்கு உள்ளான் என்பது என்டா ஆராய்ச்சி மையம் அடிச்சுட்டு கேட்டான் ஒரு பாட்டு சொல்ல பழைய காளியாகுடி அல்வாவ தந்துட்டு தூள் பகவடம் இது அரை மணி நேரத்துல சாப்பிடுறா வேணாம் காளியாகுடி அல்வான்னு சொல்லிடுவோம் என்ன பாடாடா எடுத்து எடுத்து அந்த என்னப்பா ஆராய்ச்சி பண்ணி அடிச்சது அப்படின்னு கேட்ட அமைச்சன் சொல்றான் நல்ல மதிநுட்பம் நூலுடைய அமைச்சன் பேரறிவு சிறந்த நாட்டின் மீது பற்று அரசன் மீது பற்று எந்தவித அசம்பாவிதமும் நாட்டில ஏற்படக்கூடாது என்று சொல்லுகிற நல்ல உள்ளம் அப்படி அமைந்த அமைச்சர் அப்படிப்பட்ட அமைச்சன் சொல்றான் என்ன நடந்தது என்ன ஒன்னும் பதற்றப்பட வேண்டாம் என்ன கேட்டா சோழனுக்கு இருக்கிற பெயர்ல வளவன் என்பது ஒன்று ஏன் சோழ என்று ஆரம்பிச்சுட்டாதா ஏன் செம்பியர்களை தோண்டறி என்று சொல்லக்கூடாத ஏன் கரியார் பெருவலை தான் வழிவந்தவனி என்று சொல்லக்கூடாதா அதெல்லாம் வச்சுட்டு சொன்னார் ஏ அரசு கவலை வேண்டாம் உங்களுடைய மரபு வளம் வளம் குறிஞ்சது மட்டுமல்ல நம்முடைய நாட்டில் அறமும் பலமுடையதா தான் இருக்கிறது கவலை வேண்டாம் அறமும் ஒன்னு விடவில்லை பகத்த வேண்டாம் ஒன்னு அறம் குண்டி போகல நம்முடைய நாட்டில் அறம் பலமாகவே இருக்கிறது என்பான் மின் புதல் ரெண்டு விதமா சொல்லலாம் மோசத்துக்கும் எல்லாம் பையலாம் அதல்ல அப்படி படிக்கணும் அந்த ரொம்ப யோகிதையா இருந்து படிச்சா படிக்கிறது ஒழிச்சு அந்த இயக்கிய நீ படிக்க அரசே சொல்லப்பட வேணா நீங்க எவ்வளவு அறநிலையில மிக இந்துமையாது இருக்கீங்களோ பிடிச்சு பிறந்தது பூனை நம்ம தம்பி உங்க தம்பி எனவே அந்த அறம் இதுக்கு இல்லை என்பது சொல்லாம் சேரில் ஏரி ஆங்கோர் ஆங்கோன எப்ப பார்த்தா அது இந்த மாதிரி சேரு இன்னைக்கு அங்க விட்டான் அடுத்தவன் மேல விட்டுட்டான் அடுத்தவன் மேல கூறையில விட்டுட்டான் டீ கடைக்காரங்களை விட்டுட்டான் கிடையாது து என்ல ஏன்னு நினைச்சதுலாமல் வேண்டியது இல்ல லைட்டும் வேண்டியது இல்ல இது அறமா போச்சு முன்னெல்லாம் சைக்கிள்ல பெல்லு இல்லைன்னா அரஸ்ட் பண்ணுவாங்கல்ல கூப்பிடறாங்க ஐயா கூப்பிடறதே இல்ல ஃப்ளைட் இல்லைன்னா அவங்க கூப்பிடறது இல்ல மோடி இப்ப ஏன்னா நம்ம ஒரு விதமா நாடு குட்டி வரணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் அது ஏன் நல்லதா ஆகணும் அப்படியே முடிவுக்கு வந்துட்டான் முன்னையெல்லாம் அந்த மாதிரி மணியோ அல்லது பெல்லு இல்லைனாலும் விளக்கு இல்லைனாலும் உடனே ஐயா கூப்பிடறாருன்னு கூப்பிட்டோம் இப்ப கூப்பிடறது இல்லையே எந்த விலை எந்த இதுலயும் கிடையாது ரெண்டும் கிடையாது எல்லாரும் போல ஏதாவது அருமையா மணி நம்ம ரத்தனகிரியில அந்த தேர்வு ஆர்காட்ல இருக்கியா என்ன தெரியும் கேட்ட இதெல்லாம் இந்த கன்று வந்ததே இந்த மணி சத்தம் கேட்டு நீங்க இருக்கலாம் இந்த கன்று பார்த்ததே இவ்ளோ பெரிய தேரை பார்த்துட்டு பக்கம் போயிருக்கலாம் போகவில்லை எனவே கண்டின் தவறே தவிர பையன் தவறு அல்ல யாரு கூட போனாங்க இளைஞரணி போச்சு சார் பணம் கொடுத்த இளைஞரணி இல்ல விசுவாசமான இளைஞரணி மன்னிக்கணும் அதனால ஏன்னா அரசு போறதுனால பின்னால நிறைய அந்த போறாங்களாம் அந்த பின்னால பேரும் அந்த இளைஞர் பிள்ளைகளும் பின்னால் வந்து எந்த வழியில போயிச்சு அப்படினா அரசு உலாம் தெரிவில் அந்த தேர் போக வேண்டிய வெளியில போச்சே தவிர அங்க கண்ணு தப்பே தவிர கண்ணூட்டி போற மூலம் தேர் போகல நீங்க சொல்லம் போச்சா பக்கம் போச்சா அப்படின்னு பாக்குறமில்ல அது போல இந்த தேர் போக வேண்டிய ரீதியில அரசு உலாவுகின்ற ரீதியில் அந்த தேர் போச்சே தவிர இந்த கன்று மூலம்ல போயிருக்கிறது பயனா அப்படி நீங்க இருக்குது ஒரே யாரும் இல்லையா நிறைய பேர் போனாங்க எந்த தெருவில் போச்சு இவங்க போக வேண்டிய நிலையில் இந்த வழிதான் இது வந்து பொது வழி என்று மீறிக்குள்ளார்கள் அந்த வழியில் போயிருக்கு அந்த வழியில் போயிருக்கு இது பொதுவழி என்று போடுவான் தர மாட்டோம் உங்கள் பொறுப்பில் என்று அது போல அப்படிப்பட்ட இடத்துல போயிச்சு அது எத்தனை போச்சு இப்ப இந்த ரெண்டு வரி என்ன சொல்லிட்டு அந்த கன்று வந்த தப்பைய தவிர இந்த பையன் கேட்பேன் ஏ சார் எல்லாம் சேர்ந்து பாம்ப சேட்டை போட்ட செவ்வாக்களும் அந்த சின்ன கண்ணுட்டி கல்ல போறீங்க அப்படின்னு சொன்னா ஆமா இப்படிப்பா அந்த கண்ணுட்டியும் தப்பில்லை ஒன்று ஒண்ணா இல்லப்பா அதுவும் தப்பினா கண்ணு பயமரியாது அதையும் தப்பு சொல்ல அந்த போறவேன் தப்பு பேச்சுக்கே இடமில்லைங்களாடு போற இத்தனை என்னது ஈடை புகுந்து இடையில போயிட்டு தான் என்ன ஆச்சியார் நீதிமன்ற போய் திருடியதாக கைது என்ன போட்டுவான் உயிரை வாங்கிடுவான் திருடியதாக கைது அது போல இறந்ததாக அது இறந்து விட்டதாக அந்த கண்ணுக்கு தாயா இருக்கிற பசுமாடு தலர் வரும் இத்தாய் வந்து இந்த ஆராய்ச்சி மணி அடித்ததுன்னு சொல்லல ஏன்னா இதுவரை அந்த அந்த சோழ நாட்டுல ஆராய்ச்சி மணி அடித்ததான வரலாறு இல்லை மீதி தவறியதே இல்லை அதனால மயம் ஆராய்ச்சி அடித்ததுன்னு கூட சொல்ல தப்பு மனசு இல்ல விளைத்தது இத்தன்மை என்றான் விளைத்தது நம்ம ஒருக்கும் எந்த அருமையான பாடல் பனிரெண்டாம் நூற்றாண்டில் சேக்கரா பெருமகனாரால் நாட்டு சிறப்பிலே வந்திருக்கிறீர்கள் அப்புறம் வரலாறுலாம் தெரியும் ஏன்னா இறந்ததுன்னு சொல்லி முடிக்கப்படாது முடிக்கப்படாது தலைப்பு பெரிய புற பாயிரம் நிகழ்ச்சவர் சொல்காப்பியம் பண்டித நிகழ்த்துவவர் பண்டித வித்துவான் சித்தாந்த நன்மணி சொல்காத்திய செல்வர் சீர்மிகு முனைவர் மூர்த்தி எம்ஏ டிஎச் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம் தர்மபுரம் திரைவுடைய திருவுருளை சிறைய நம்முடைய ரத்தனகிரியில் செந்தமிழ் பரமாச்சாரியனாக விளங்குகின்ற முருகப்பெருமானுடைய திருவருள் தேக்கத்தை முழுமையாக பெற்று தமிழும் கைவமும் கடைய எல்லா வகையினாலும் மேலும் உயர்த்தி எடுக்க வேண்டும் என்று திருவிழம் கொண்டு அரிய பல பணிகளை எல்லாம் செய்து வருகின்ற மணமடிமைகளால் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆற்காட்டில் வந்திருக்கின்ற பெருமக்கள் நம்முடைய வேலூரில் வந்திருக்கின்ற பெருமக்கள் அப்படி எல்லோருக்கும் இன்றைய வணக்கத்தின் தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் பெரியவரான பணியோடு கூட மூன்று பணியாக இன்றைய நாள் மட்டும் நாம் மேல வைக்கிறோம் மூன்றுமாக பெரியபுராணம் ஒரு மணி நேரம் எஞ்சிய இரண்டு நூல்கள் பற்றி ஆற அரை மணி நேரம் ஆக இரண்டு மணி நேரமாக நம்முடைய நீச்சல் நடைபெறும் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொண்டு சற்று இந்த அரை மணி நேரம் நீச்சிக்காக என்னை மன்னிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது பெரிய புராண தொடங்க வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் நம்முடைய வரவேற்புறையில் அவர்கள் சொன்னது போல பெரிய புராணத்தை பல்வேறு கோணங்களும் முன்னர் எண்ணியும் மீண்டும் எண்ணி இந்த நாட்டில் அது வெறும் காற்றோடு போய்விடாமல் அது எல்லோருடைய உள்ளத்திலும் சிறப்பாக இளைஞர் உள்ளத்திலும் அது பயன்பட வேண்டும் என்ற திருவிழம் கொண்டவர் இதை நமக்கு மீண்டும் படித்திருக்கிறார்கள் அந்த வகையில் நாம் செய்கடாரை நாம் எண்ணுகிறோம் உண்மையிலேயே பற்றி அதிகமாக சிந்தனை செய்தது நம்முடைய வடார்காடு மாவட்டம் சொன்னால் அது மிகையாகாது நம்முடைய அன்பிற்கும் பாராட்டிருக்க முடியாத ஐஏஎஸ் அவர்கள் நம்முடைய ஐயா அவர்கள் ஆற்காடு அன்பர்கள் வேலூர் அன்பர்கள் அவர்களுடைய துணையைக் மிக சிறப்பாக நூறாவது ஆண்டை நிறை நடித்திருக்காள் அவர்கள் இந்த வராவிட்டாலும் வராதப்படுவது சொல்வதுதான் மிக நல்லது நேசனை காணாத பொழுது நெஞ்சாரவே தூயத்தல் என்று ஒரு அருமையான பதம்பாட்டு நண்பர்களை காணாத பொழுது உண்மையான அமைச்சர் இருக்குவது நல்லது அவர்கள் எல்லோருடைய தக்க துணையோடு கூட நூறாண்டு நூறாவது ஆண்டு விழாவில் நடத்திருக்காள் அது பெரிய சாதனை அதற்கு முன்னே பெரும்பாலும் என்ன சாகநேசனால தொடங்கப்பட்டு கம்பர் விழா எங்கும் நடந்தது தெரிய தவிர ராமாயணம் தெரியும் பல பேருக்கு அது போலிபுரார் வழியில் பாரதம் தெரியாத தவிர பாரத கதை தெரியும் அது போல வழியிலும்புக்கு பெரிய விமானம் தெரியாது அவர்கள் அருமையான ஒரு விழா நடத்தி அதை ஏற்றுக்கிறார் இப்பொழுதும் நூற்றி எட்டாவது விழாவை ஏற்றி நடத்த வேண்டும் என்று திருவிழா பெற்றிருக்கிறார்கள் இந்த அரிய பணியை செய்கின்ற பெரியவர்களுக்கு எல்லாம் வணக்கத்தை ஒன்றையும் தெரிவித்துக் கொண்டு தேய்கிடத்தில் அவ்வளவு என்ன அருமையான கருத்துக்கள் இருக்கின்றன என்பதை நாம் பலவாறாக எண்ணி பார்க்கலாம் ஒன்றிர மீது செலுத்துகின்ற பக்தி என்பது போய் செலுத்த வேண்டும் என்று அவரவர்கள் தான் தான் செய்கின்ற செயல்களோடவே ஒட்டி செய்து அந்த பக்தியை வளர்த்து விடலாம் என்ற ஒரு அரிய சாதனை சொல்லவர் நம்முடைய சேகலா திருமணம் பக்தின் ஞானசம்பந்தர் போல நம்ம ஞானம் பெற்று குலத்தங்களில் இருந்து கெட்டார்கள் நாவுக்கரசு சூளை பெற்று மாறி பெருமானத்தின் வந்தவர்கள் சுந்தரமூர் சுவாமிகள் கையிலிருந்து வந்து தருத்தார் இந்த அருமையான பக்தியை பரப்பினார்கள் இப்படி எல்லாம் பரப்பின பக்தியை நாம சாதாரண ஒரு குடும்ப நிலையில் இருக்கிற ஒரு இல்லத்தான் கைப்பற்ற முடியுமா அதிலேதான் செலுத்தி நம்முடைய உயர முடியுமா என்று கேட்டால் முடியும் என்ற ஒரு சாதனையைத்தான் நம்முடைய பெரிய விளாணத்துல முழுக்க முழுக்க இப்ப குருமூர்த்திகள் போல இருக்கின்ற பெரிய சாதனை மேல் வளர்கின்ற வளர்ச்சி வேறு